நற்றினை வானொலி நிலையத்தார்களுக்கும் நேயர்களுக்கும் திருவாரூர் சீனிவாசனது பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் திருத்தண்ட தொகையிலே திருமூல நாயனார் என்ற நாயனாரினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் நம்பிதான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்ற அந்த அற்புதமான வரிகளிலே இந்த திருத்தண்டொகையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் செய்திகளை வாசிப்போம் பிரைமதி அணிந்த நிறைமதி நிமலனார் சிவபெருமானை திருக்கைலாய பரம்பரையில் இருந்து அந்த அற்புதமான ஸ்தலத்திலே அவதரித்து முதற்பொரு நாயகரும் இந்திரன்மால் பிரமானதி முனிவர்களும் இமையவர்களுக்கு வழிவகை அறிக்கும் அற்புதமான அருள் புரிவருமாகிய இந்த திருநந்தித்தேவருடைய திருவருள் பெற்ற மாணாக்கர்களாகிய சிவ யோகிகளில் ஒருவர்தான் இந்த திருமூல நாயினார் சிவாக மங்களிலிடையே வல்லமகங்களாக திகழ்ந்தார் அனிமா முதலிய எட்டு சித்திகளையும் அனிமா என்பது அஷ்டசித்திகள் என்று பொருள்படும் இந்த அஷ்ட அவர் நிரம்ப பெற்றிருந்தார் அந்த சிவயோகியார் புதிய மலையினுடைய அகத்திய முனிவரை தரிசிக்க எண்ணி மிக ஆவல் கொண்டார் அவரோடு அளவளாவி மகிழ வேண்டும் என்றும் விரும்பினார் திருக்கைலாய மலை நின்றும் நோக்கி புறப்பட்டு வந்தார் வரும்பொழுது தொங்கநீர் கங்கையில் ஆடி காசி விஸ்வநாதனை போற்றினார் திருப்பருப்பதம் எய்தி மல்லிகார்ஜுன சுவாமிகளை மனமகிழ்ந்து போற்றி தொழுதார் திருக்காலத்தி மலையில் இருக்கக்கூடிய காளகஸ்தி பெருமானையும் திருவாளங்காடு திருக்காஞ்சி மாநகர் திருவதிகை வீரட்டானம் திருத்தில்லை சிதம்பரம் என்று அழைக்கப்படும் திரு தில்லை முதலிய திருத்தலங்களையெல்லாம் வணங்கி கொண்டு சிவசந்தனையோடு சென்று வருகின்றார் விடையின் மீது வரும் விமலவருக்கு அஞ்சாவது நஞ்சினை கொடுத்த கடலில் பூரணமாக கலக்கக்கூடாது என்று பல பல கிளைகளாக பிரிந்து நிலத்தை வளம புரியும் காவிரி நதியின் அருகில் வரும்பொழுது அதில் அன்போடு மூழ்கி எழுந்து காவிரியின் புனித தன்மையை தன்னுள் வாங்கினார் காவிரி நதியின் கரையில் விளங்கக்கூடிய திருவாவடுதுறை ஆதீனம் நான் பயின்ற இந்த ஆதீனம் தற்பொழுது மயிலாடுதுறை மாவட்டம் கொத்தாலம் வட்டாரத்திற்குட்பட்ட கிராமம் இது இந்த ஆதீனத்தை இன்றும் நீங்கள் போய் தரிசிக்க முடியும் இந்த திருவாவரதுரையை அடையும் பொழுது இந்த கோவிலில் மனமுருக அவரை வேண்டி வணங்கி சில நாட்கள் தங்கி அற்புதமான உளவாரப் பணிகளை எல்லாம் செய்து திருமூல நாயினார் ஒருவாறு புறப்பட்டு சென்றார் காவிரி ஆற்றங்கரையில் உள்ள வனத்தில் பசுக்கூட்டங்கள் எல்லாம் கண்ணீர் வடித்து கதறி அழுவதை அவர் கண்டார் என்ன இது ஆச்சரியம் பசுங் கூட்டம் அனைத்தும் கண்ணீர் சுறிந்து அங்குமிங்கும் அலைந்தபடி ஏதோ ஒரு சிக்கலில் தவித்தாற் போல இருக்கின்றதே என்று அந்த சாத்தனூர் என்ற கிராமத்தில் பசு மேய்க்கும் யாதவனுடைய உடலை கண்டார் பசு யாதவன் அந்த வினை வசத்தாலே அந்த பசு கூட்டங்களுக்கிடையே பிணமாக கிடந்தான் அதனாலே அவன் மேய்க்கும் பசுக்கள் அவன் மீது கொண்ட காதல் மற்றும் அன்பின் காரணமாக அவனை சுற்றி சுற்றி வந்தும் கதறியும் மோந்தும் பதறியும் இங்கு மங்குமாக வந்தன பசுக்களின் கண் துன்பத்தை கண்ட சிவயோகியார் சிவபெருமானின் திருவருளால் அஷ்டமா சக்திகளை பயன்படுத்தி இவன் எழுந்தாலே அன்றி இந்த பசு கூட்டத்தின் இடர் தற்போது நீங்காது என்று முழுவதுமாக நம்பினார் தன்னுடைய உடலை வேறுபுறம் வைத்து அஷ்டமா சித்திகளில் ஒன்றான கூடுவிட்டு கூடுபாயும் திறனை கொண்டிருந்தமையாலே ஒரு பாதுகாப்பான இடத்திலே தன் யாக்கையை வைத்துவிட்டு உயிரை மட்டும் மூலனாகிய அந்த இடையின் உடம்பிலே போத்தினார் என்ன ஆச்சரியம் திருமூலராய் அவர் எழுந்தார் மூலனாகிய அந்த இடையின் அற்பு ஆயுசிலே போகும் என்ற விதி இருந்தும் அஷ்டமாசித்திகளை பயன்படுத்திய இந்த அற்புத யோகி கைலாயமலையினுடைய தோற்றம் கண்டு வியந்து போற்றி பாடி பரவி மகிழ்ந்த அவர் அத்தனை அற்புதங்களையும் அவர்களால் பெற்றிருப்பதனாலே இந்த பசுக்களினுடைய துயர் போக்க திருவுளம் கொண்டு அற்புதமாக ஒரு மூலனினுடைய உயிரை எழுப்பி அத்தனை பசுக்களினுடைய துயர்களை போக்கினார் நாற்றிலும் பேர பசுக்கள் அனைத்தும் அவரை வந்து மோந்தன கணித்தன வாளெடுத்து துள்ளி குதித்து பின்னர் பெரிதும் உவந்த உள்ளத்துடன் புல்களை மேய்ந்தன ஆவினங்களின் சந்தோஷத்தை கண்ட அந்த திருமூலர் அகமகிழ்ந்தார் அவருடைய இன்பத்தைடைய இன்பத்தை கண்டு தானும் இன்புற்றார் காவிரி நீரை குடித்து குளிர்ந்த நிழலில் அவைகளெல்லாம் இழப்பாரின கதிரவன் மேற்கே சென்ற கன்றை நினைத்து பசுக்கள் மெல்ல சாத்தனூரை நோக்கி நடந்தன திருமூலர் அவைகளுக்கு பாதுகாப்பாக பின்னே சென்று பசுக்கள் தத்தம் வீடுகளுக்கு செல்வதை உறுதி செய்தார் இதன் தொடர்ச்சியை நாளைய நன்றினை பதிவில் கேட்டு மகிழலாம்